வணக்கம் நற்றினியின்பதாவது செய்தி சேவை ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் 5 உலக சுற்று சுற்றுச்சூழல் தினம் நம் சொந்த வீட்டை போல தாய் பாவித்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணுவோமா தமிழக செய்திகள் சேலம் சென்னை பசுமை வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கச் சென்ற விவசாயிகளை துறையினர் தடுத்து நிறுத்தி திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர் தென்பெண்ணை ஆற்று கரையோரத்தில் உள்ள ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கே அணை நிரம்பி வருவதால் பொதுமக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தீ விபத்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக அரசு சிபிஐ தமிழக அரசு மற்றும் சிபிஐ க்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதனிடையே மதுரை மீனாட்சியம்மன் கோவில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா என்ற மாணவி ஆறு மதிப்பெண்கள் எடுத்து தேசிய அளவில் பனிரெண்டாவது இடம் பிடித்தார் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு ரேண்டம் எண் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி அறுபத்தி 67 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது திருவள்ளுர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அடுத்த எலாவூரில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலம் திறந்து வைத்தார் பழனிமலை முருகன் கோவிலில் இரண்டாவது ரோப்கார் அமைக்கும் பணி நேற்று தொடங்கியது தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முழுவதுமாய் பரவியுள்ள நிலையில் அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நட்டினை இணையதளத்தில் உள்ள உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து நற்றினை குழுவில் உறுப்பினராக இணைந்திடுங்கள் நற்றினையின் அனைத்து ஒளிப்பதிவுகளையும் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வழியாக தினந்தோறும் பெற்று பயனடையுங்கள் மேலும் விவரங்களுக்கு வருகை தாருங்கள் இந்திய செய்திகள் சத்தீஸ்கரில் கஞ்சா கடத்த பயன்படுத்திய ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் அதிலிருந்து சுமார் ஆயிரம் கிலோ கஞ்சாவையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் சிம்லா சண்டிகர் இடையே வாடகை ஹெலிகாப்டர் சேவை தொடங்கியுள்ளது வாடகை ஹெலிகாப்டர் சேவையை ஹிமாச்சல் முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீட் தேர்வில் வயது வரம்பை நீக்க கோரிய வழக்கில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது காவிரி விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் நலன் கருதி முடிவு எடுக்கப்படும் என கர்நாடக முதல்வர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் பேருகாலத்தில் மனைவியையும் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள ஆண்களுக்கும் பேருகால விடுமுறை அளிக்க ஹரியானா அரசு முடிவு செய்துள்ளது எம்பிபிஎஸ் முதல்கட்ட கவுன்சிலிங் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது என இந்திய மருத்துவ கவுன்சிலிங் தகவல் தெரிவித்துள்ளது தாஜ்மஹாலின் நிறம் என்ன என்பது குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் டுனிசியா கடல் பகுதியில் சுமார் நூற்றி எண்பது அகதிகளை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பா சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனா் காசா பகுதியிலிருந்து நடத்தப்பட்ட எரிகனை தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஹமாஸ் நிலைகள் மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்தது நேபாளத்தில் பசு தேசிய விலங்காக கருதப்படுவதால் அந்நாட்டில் பசுவை கொன்றவருக்கு பனிரெண்டு ஆண்டு ஜெயில் தண்டனை விரைக்கப்பட்டுள்ளது இத்தாலியின் தீவிர வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த புதிய உள்துறை அமைச்சரான மட்ரியோ சால்வினி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகுமாறு குடியேற்றவாசிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் இப்தார் விருந்து அளிக்க உள்ளார் இந்த விருந்து புதன்கிழமை அளிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய சீனா எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க தனி நிறுவனம் ஒன்றை அமைக்க நேபாளம் திட்டமிட்டுள்ளது ஐ எஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய பெண்ணுக்கு ஈராக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அரேபிய தீபகற்பத்தில் உள்ள அல் அமைப்பு சவுதி அரேபியாவின் சீர்திருத்தவாத இளவரசர் என்று கூறப்படும் முகமது பின் சல்மானை எச்சரித்துள்ளது தாய்லாந்தில் உயிரிழந்த திமிங்கலத்தின் வயிற்றில் சுமார் 8 கிலோ பிளாஸ்டிக் பைகள் இருப்பது தெரியவந்துள்ளது இத்தகவலினை அறிந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் வணிகச் கடந்த மே மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பதினான்கு கோடியை இந்திய சந்தைகளிலிருந்து வெளியே எடுத்துள்ளார்கள் இது கடந்த பதினெட்டு மாதங்களில் இல்லாத அளவாகும் நேற்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு இருபத்தி காசுகள் உயர்ந்து அறுபத்தி ரூபாய் எண்பத்தி காசுகளாக இருந்தது சொகுசு கார்களை தயாரிக்கும் ஜெர்மனியின் போர்ஷே நிறுவனம் மூன்றாம் தலைமுறை கெயின் டர்போ SUV மாடல் காரை அறிமுகம் செய்துள்ளது ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஜெர்மனியின் ஷேப்ளர் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஷேப்லர் இந்தியா நிறுவனம் பேட்டரி சைக்கிள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது இது நான்கு சக்கர சைக்கிளாக சரக்கு போக்குவரத்துக்கு உபயோகப்படும்படி தயாரிக்கப்பட உள்ளது விளையாட்டுச் செய்திகள் நார்வே செஸ் போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சன் மோதிய ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது பாகிஸ்தான் அணியுடன் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 55 ஐந்து ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து அணி ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை சமன் செய்தது சென்னையில் நடைபெற்று வரும் மாநில நீச்சல் போட்டியில் சிரார் பிரிவில் ஆதித்யா அகமது அஷ்ரக் விசேஷ் பரமேஸ்வர் ஆகியோரும் சிறுமியல் பிரிவில் பிரியங்கா புகழரசும் தங்கம் வென்றனர் இருபத்தி ஓராவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வருகிற பதினான்காம் தேதி ரஷ்யாவில் தொடங்குகிறது இந்த போட்டிக்கான 23 மூன்று பேர் கொண்ட ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் மூத்த வீரர் 38 எட்டு வயதான டிம் காகில் இடம் பிடித்துள்ளார் திரைச்செய்திகள் புகழ்பெற்ற ராமநாத கோவிலில் பின்னணி பாடகர் கே குடும்பத்துடன் தரிசனம் மேற்கொண்டார் மூச்சு காரணமாக இந்தி திரைப்பட நடிகை பிபாசா பாசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் சிறந்த நடிகராக விக்ரம் வேதா படத்தில் நடித்ததற்காக விருதுபதிக்கு விருது வழங்கப்பட்டது அதே போல கடந்த பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அறம் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருது நயன்தாராவுக்கு வழங்கப்பட்டது ராதாமோகன் இயக்கத்தில் ஜோதிகா நடிக்கும் காற்றின் மொழி படத்தின் படப்பிடிப்பை நடிகர்கள் சூர்யா சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு வித்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் டெலிகிராம் செயலும் நன்றிணை நிகழ்ச்சிகளை சுவைத்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்